நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் ஜனவரி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபது நற்றிணையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்பக்கோட்டை கிருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலையில் தேங்காய் அதிகமாக விளையும் நாடு பிலிப்பைன்ஸ் இரண்டு உலகில் நீர் அருந்தாத நீர்வாழ் உயிரினம் டால்பின் மூன்று உலகில் அதிக விஷம் உள்ள மீன் இனம் ஸ்டோன் ஃபிஷ் எனப்படும் கல் மீன் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று உலக செவிலியர் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது இரண்டு இந்திய வில்வித்தை சங்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் மூன்று ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் புதிய தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்